வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆனி மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் சேர் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் நீதித்துறையைச் சேர்ந்தவர்களை நீதிபதிகள் விமர்சிப்பது என்பது நீதித்துறையை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு சமம் என உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் வேதனை தெரிவித்துள்ளார் தொற்று நோய் பரவுவதை தடுக்க லட்சம் ஸ்டிக்கர்கள் மூலம் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்கு கைகொழும் முறை குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது பாபனாசம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து பாசனத்துக்காக ஜூன் 24 நான்கு முதல் நூற்று இருபது நாட்கள் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் ஆசிரியர் பணிக்கு இலக்கணமாக மாணவர்களின் உள்ளம் கவர்ந்தவராக தனது பணியை செய்த திருவள்ளுர் ஆசிரியர் பகவானின் பணியிட மாற்றத்தை மாணவர்களின் எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தி வைத்துள்ளது மாவட்ட கல்வித்துறை தமிழ்நாட்டில் அரிசி உற்பத்தி குறைந்ததை மறைத்து அதிமுக அரசு வெளியிட்ட புள்ளி மத்திய ரிசர்வ் அறிக்கையால் வெளிப்பட்டு விட்டது அதிமுக ஒழுங்கான உற்பத்தி அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க துணை பேராசிரியர் பணிக்கு முனைவர் பட்டம் அவசியம் என்று பல்கலைக்கழக நிதி நல்கை குழு அறிவித்துள்ளதை திரும்பப் பெற அகில இந்திய தனியார் கல்லூரி ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது ஈரானில் தவிக்கும் மீனவர்களை உடனடியாக மீட்டுக் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க என்று தமது தலைவர் ஜி கே வாசன் வெளிநாட்டு வர்த்தக சட்டம் ஆயிரத்தி படி செம்மரக்கட்டைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழக மத்திய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் மூவாயிரத்தி கோடி நிலுவைத் தொகையை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் மத்திய நிதியமைச்சரிடம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசம் புலந்த் மாவட்டத்தில் டீ கடை நடத்துவோரின் மகள் பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்றதை அடுத்து அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பயில ரூபாய் நான்கு கோடி உதவித்தொகை பெற்றுள்ளார் இந்திய ரூபாயை ரொக்க கையில் வைத்திருக்க மீண்டும் பண நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு முடியாது என்றும் பூட்டான் ரிசர்வ் வங்கியான ராயல் மானிச்சரி அத்தாரிட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பணமதிப்பு நீக்கத்தின் போது பாஜக தலைவர் அமித் ஷா இருக்கும் கூட்டுறவு வங்கி செல்லாத ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் ஐந்து நாட்களில் ரூபாய் எழுநூற்று கோடி டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது காஷ்மீரில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பாஜகவின் பேராசைக்கு ஏராளமான விலை கொடுக்கப்பட்டுவிட்டது பாஜகவின் பேராசையை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்று சிவசேனா கட்சி கடுமையாக சாடியுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் விளக்கம் கேட்டு மகாராஷ்டிர குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருந்து தீவிரவாத அமைப்புகள் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஒருவரின் உடல்நிலை குறித்த தகவல்களை தொடர்ந்து அளிக்கும் அவருக்கு எப்போதும் மரணம் நிகழும் என தொன்னூற்றி துல்லியமாக கூகுள் கண்டுபிடித்துக் கூறுகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி டேராடூனில் பிரதமர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பழமைக்கும் ஏற்றதாக கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் புனையில் விவசாய மாநாடு தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த மாநாட்டை குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைக்கிறார் திருப்பதிகளை தட்டி கேட்டதால் மான நஷ்டஈடு வழக்கு தொடர்வதா என முன்னாள் பிரதான அர்ச்சகர் ரமண தீக்ஷிதர் கேள்வி எழுப்பியுள்ளார் அயல்நாட்டு செய்திகள் அணு ஆயுத சோதனை போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று ஜி ஜின்பிங் ஆகியோர் உறுதி கொண்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் படகு கவிதை விபத்தில் பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் தஞ்சம் அடைவதற்காக இந்தியாவை சேர்ந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் விண்ணப்பித்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது சட்டவிரோத வர்த்தகத்தை தடுப்பதையே இந்தியா தனது எல்லை மேலாண்மை கொள்கையின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஐநா கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோதமாக நுழையும் அகதிகளிடமிருந்து குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பிரித்து தனி அறையில் அடைக்கும் அதிபர் டிரம்ப் உத்தரவை நினைத்து தொலைக்காட்சிகள் செய்தி வாசிப்பாளர் அழுதார் உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளன என்று ஐநா சபை ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் சுமார் நூறு கோடிக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளன என்று ஐநா சபை ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் பாதுகாப்புத் துறையில் கூடுதல் ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்கான சட்ட மசோதாவுக்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்புடனான சிங்கப்பூர் உச்சி மாநாட்டு சந்திப்புக்கு பிறகு வடகொரிய அதிபர் சீனா சென்றடைந்தார் வணிகச் செய்திகள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி உயர்வுக்கு பதிலளித்த அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வரியை உயர்த்தியுள்ளது டி எஸ் கே குழும மோசடி வழக்கில் பேங்க் ஆப் மகாராஷ்டிராவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ரவீந்திர பி மரதே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெட்ரோல் மற்றும் டீசல் ஜி எஸ் டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்தால் அதிகபட்ச வரியான இருபத்தி சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுவதுடன் மாநில அரசுகளும் விற்பனை வரி அல்லது மதிப்பு கூட்டு வரி விதிக்கக்கூடும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹோட்டல் துறையில் செயல்பட்டு வரும் ஓயோ சீனாவில் களமிறங்கியிருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சரக்கு பெட்டகங்களை கையாள்வதில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஆல்கார்கோ புதிய தொழில்நுட்பங்களின் சேவையை மேம்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது பதினெட்டாயிரம் வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் ஆதார் பதிவு மற்றும் தகவல் மாற்றங்கள் செய்வதற்கான மையங்கள் செயல்பட்டு வருவதாக யூஏடி நிறுவன தலைமை செயல் அதிகாரி அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார் ஏர் 76 எழுபத்தி பங்கு விலக்கள் வெற்றி அடையவில்லை இருந்தாலும் பங்கு விளக்கலில் அரசு உறுதியாக இருக்கிறது பியூயல் செல் தொழில்நுட்பத்தில் இயங்கும் பேட்டரி வாகனங்களை உருவாக்கும் வகையில் ஆடி நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட இருப்பதாக பூண்டாய் மோட்டார் நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போட்டியை நடத்தும் ரஷ்ய அணி தனது இரண்டாவது லீக் ஆட்டத்தில் எகிப்து அணியை மூன்றுக்கு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் சுற்றுக்கு முன்னேறியது பி நவீன சர்ச்சைக்குரிய உடற்பகுதி சோதனையான யோயோ டெஸ்டில் ரோஹித் சர்மா தேர்ச்சி பெற்றுவிட்டார் ஆனால் அவர் மீது சிலர் கடும் விமர்சனங்களை வைத்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார் அருமையான கால்பந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் நான்காவது நிமிடக்கு கோலினால் போர்ச்சுகலுக்கு எதிராக இரண்டாவது போட்டிகளும் ஒன்றுக்கு என்று தோற்று இறுதி சுற்று தகுதி வாய்ப்பை இழந்தது ரஷ்யாவில் நடந்து வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம் பனாமா அணிகளுக்கு இடையிலான இந்திய குழந்தைகள் இருவர் பங்கேற்று பந்தை வழங்கியுள்ளனர் ஒரு சர்வதேச கிரிக்கெட்டில் எண்பத்தி ஒன்று ரன்கள் குவித்து இங்கிலாந்து புதிய உலக சாதனையை நிகழ்த்தியதோடு ஆஸ்திரேலியாவை ரன்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வரலாறு காணாத வெற்றியை ஈட்டியதோடு ஒரு நாள் தொடரையும் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று கைப்பற்றியுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் துனிசிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாரிகேனின் கடைசி நிமிட கோலால் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ஷிகர் தவன் முரளி விஜய் ஆகியோர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர் திரை செய்திகள் நிறுவனத்தார் டிஸ்னி பிக்சர் நிறுவனத்தின் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை என்று வெளியானது வெளியான ஐந்தே நாட்களில் இருநூற்றி முப்பத்தி மில்லியன் டாலர்கள் வசூலித்து சாதனை செய்துள்ளது ராதிகா பிரீத்தி நடிப்பில் சமீபத்தில் கன்னடத்தில் வெளியான ராஜா லவ் சிராதி படத்தை தொடர்ந்து அடுத்து அவரது நடிப்பில் தமிழில் எம்பிரான் என்ற படம் உருவாகி வருகிறது ஏசி முகில் இயக்கத்தில் பிரபுதேவா நிவேதா பெத்ராஜ் நடிப்பில் உருவாகி புதிய படத்தில் காவல் உதவி ஆணையராக பிரபுதேவா நடித்து வருகிறார் விஜய் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் படத்துக்கு சர்க்கார் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினைகள் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு யோசனை நித்தம் ஒருமுத்து சமையல் சமயங்கள் பாட்டுத்தான் நான் பேசுபேன் அறிவோம் அஞ்சல் தலை போன்ற உன்னதமான ஒழிக்கோப்புகளை நன்றி வணக்கம்